வணக்கம் நச்சினையன் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது செய்தி சேவை ஜூலை ஆடி மாதம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தமிழக செய்திகள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதால் நீலகிரி தேனி திண்டுக்கல் மற்றும் கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் சென்னை மற்றும் புதுச்சேரியில் 11 துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது அரசு உதவி பள்ளிகள் சொத்துவரி செலுத்தும்படி அனுப்பிய நோட்டீஸ் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளில் ஸ்நாக்ஸ் மற்றும் பார்க்கிங் கட்டணத்தினை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி ஐந்து கட்டங்களாக உள்ளது. முதல் கட்டமாக நூற்றி தொன்னூறு மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி தேதி வரை கலந்தாய்வு நடைபெறுகிறது டிஜிட்டல் பேனர்கள் அமைப்பது தொடர்பாக 6 மாதங்களில் உரிய சட்ட திருத்தங்களை கொண்டுவர தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது ஹைகோர்ட் உத்தரவுக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்துள்ளதால் மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு மீண்டும் தொடங்கப்படும் அதற்கான அறிவிப்பு திங்கட்கிழமை வெளியிடப்படும் என மருத்துவக் கல்வி இயக்குநர் டாக்டர் எட்வின் ஜோ கூறியுள்ளார் தமிழகத்தில் முதல் முறையாக கும்பகோணம் நகராட்சியில் பாதாள சாக்கடை குழாய்களில் அடைப்புகளை சீரமைக்க ரோபோட் இயந்திரம் பரிசோதனை முறையில் இயக்கி வைக்கப்பட்டுள்ளது உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக உள்ளது என்று திருச்சி தனியார் மருத்துவமனையில் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இயக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து விவகாரத்தில் அநீதி இழைக்கும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக இருபத்தி தேதி முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என ஒய் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்துள்ளார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் விபத்தில் சிக்கிய போர் விமானத்தில் பயணித்தவரின் உடல் உறைந்த நிலையில் இமாச்சலப் பிரதேசத்தின் தாக்கா பணிமுகத்தில் கண்டெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒடிசாவில் ரயில் பாதையில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அந்த வழியாக வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் மிகவும் சிரமத்துடன் ஓட்டுநரால் நிறத்தப்பட்டது பாஜகவில் இருந்து அண்மையில் விலகிய மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர் சந்தன் மித்ரா மம்தா பானர்ஜி முன்னிலையில் திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்தார் மேலும் ஐந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்தனர் இலங்கையில் இந்திய அரசின் உதவியுடன் அவசர சிகிச்சை ஆம்புலன்ஸ் சேவையை இரு நாட்டு தலைவர்களும் துவக்கி வைத்தனர் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் இதனை துவக்கி வைத்தார் ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் சங்கத்தில் சுமார் நூற்றி கோடி ரூபாய் ஊழலில் சிக்கிய முன்னாள் மந்திரி ஃபருக் அப்துல்லா இருபத்தி தேதி ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கேரளாவைச் சேர்ந்த சுயேட்சை எம்எல்ஏ அப்துல் ரகுமான் தனது மகளின் திருமண அழைப்பிதழில் கத்திரிக்காய் வெண்டைக்காய் உள்பட பல தாவரங்களின் விதைகள் ஒட்டப்பட்டு மறுசுழற்சி செய்யும் தாளில் அச்சிட்டுள்ளார் எனவே இந்த அழைப்பிதழை படித்தவுடன் புதைத்து விடுங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பின்னாளில் இது சரியாக வளர்ந்து தோட்டமாக மாறும் என்றும் அவர் கூறியுள்ளார் வெயிலில் ஜெர்மனி முழுவதும் காட்டு தீயின் அபாயம் மிக அதிகமாக காணப்படுகிறது சில வாரங்களில் மட்டும் சுமார் நூறு இடங்களில் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்துள்ளனர் பிரான்ஸ் நாட்டில் மரண தண்டனை ஒழிக்கப்பட்டதால் தலை வெட்டும் இயந்திரம் பத்தடி உயரம் உள்ள கிள்ளற்றின் பிரான்ஸ் கோடீஸ்வரன் ஒருவரால் ரூபாய் ஆறு புள்ளி நான்கு லட்சத்திற்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டது பாகிஸ்தானில் சுயேட்சை வேட்பாளர் மிர்ஷா முகமது தற்கொலை செய்து கொண்டதால் அந்த தொகுதிகளில் தேர்தலை ஒத்திவைத்துள்ளது பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் மூவாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று தாக்கும் திறன் கொண்ட கின்ஷால் ஏவுகணையை ரஷ்ய ராணுவம் பரிசோதித்துள்ளது அமெரிக்காவில் மிசோரி பகுதியில் நடந்த படகு விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை பதினேழாக உயர்ந்துள்ளது வணிகச் செய்திகள் பிரிட் வாஷிங் மிஷின்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு குறைக்கப்பட்டுள்ளது சானிடரி நாப்கின்களுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படாது என்று ஜிஎஸ்டி கவுன்சில் தெரிவித்துள்ளது புதிய நூறு ரூபாய் நோட்டுகளுக்காக ஏடிஎம் எந்திரங்களில் மாற்றம் செய்ய ரூபாய் நூறு கோடி தேவைப்படும் என்று கூறப்படுகிறது ஐரோப்பிய யூனியன் ஸ்டீல் இறக்குமதிக்கான வரியை உயர்த்துவதால் இந்தியாவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் என உருக்குத்துறை செயலர் அருணா சர்மா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் நிதியாண்டில் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்க சாவடிகளில் மொத்தம் எட்நூத்தி இருபது எட்டு கோடி சுங்க கட்டணமாக வசூலிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தூத்துக்குடியில் இருக்கும் ஸ்டெர்லைட் ஆலையை மூடப்பட்டுள்ளதால் வேதாந்தா குழுமத்திற்கு வருடம் நூறு மில்லியன் டாலர் நஷ்டமடையும் என அக்குழுமத்தின் தலைவர் அனில் அகர்வால் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இலங்கை தென்னாப்பிரிக்காவுக்கான டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவின் சுழற்பந்து வீச்சாளர் மகாராஜா ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியுள்ளார் முன்னூறு ரன்களுக்கு மேல் முன்னிலை பெற்றுள்ளதால் இந்த டெஸ்டிலும் இலங்கை அணி வெற்றி பெறும் நிலையில் உள்ளது இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதால் சென்னையில் நடக்க இருக்கும் ஸ்குவாஷ் ஜூனியர் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்க சுவிட்சர்லாந்து நம்பர் ஒன் ஜூனியர் வீராங்கனை மறுத்துள்ளார் கோவையில் நடைபெற்ற ஜிஆர்ஜி கோப்பைக்கான மகளிர் குடைப்பந்து போட்டியில் சென்னை எம் ஒணவா கல்லூரி அணி வெற்றி பெற்றது சென்னை மாவட்ட ஜூனியர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டி அசோக் மாந்தோப்பு காலனியில் உள்ள மாநகராட்சி விளையாட்டுத் தொடரில் இன்று நடக்கிறது ஆசிய கால்பந்து தொடர் அடுத்த ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறுகிறது இருபத்தி வருடங்களுக்கு பிறகு இதற்கான நட்பு ஆட்டத்தில் சீனாவுடன் இந்தியா விளையாட உள்ளது டெல்ட் டெக்னாலஜி டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் அரையிறுதிக்கு முன்னேறினார் திரைச்செய்திகள் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள பேய்பசி திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது ஹாரர் த்ரில்லர் படமாக பேய்பசி திரைப்படம் உருவாக்கியிருக்கிறது துல்கர் சல்மான் ஹீரோவாக நடித்து வரும் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் விஜய் சேதுபதி கெஸ்ட்ரோலில் நடித்துள்ளார் என சொல்லப்படுகிறது நடிகர் சிவாஜி கணேசனின் நினைவு தினமான நேற்று அடையாறில் அமைந்திருக்கும் அவரது நினைவு மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு நடிகர் பிரபு மற்றும் நடிகர் சங்க தலைவர் நாசர் விக்ரம் பிரபு மனோபாலா ஆகியோர் மரியாதை செலுத்தினர் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க இணைந்திருங்கள் நற்றினையுடன் நன்றி வணக்கம்